ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஜாபிர் ரதிகல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பதாகும் என்று நபி சல்லு அலி அலுவல்லம் அவர்கள் கூற கேட்டேன் திருமிதி மூன்று மூன்று எட்டு மூன்று இது ஹசன் என திருமதியும கூறுகிறார்கள்